நட்டினை நேயர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள் அலுமையில் நம்ம இன்றைக்கி செய்ய போகுது பீனட்ஸ் குலோப் ஜாமுன் வேர்க்கடலை குலாப் ஜாமுன் செய்ய தேவையான பொருட்கள் பீனட்ஸ் ஒரு கப் சுகர் ஒரு கப் கீ ஒரு ஸ்பூன் எண்ணெய் தேவையான அளவு ஏலக்காய் தூள் கால் ஸ்பூன் குக்கிங் சோடா கால் ஸ்பூன் மைதா நாலு ஸ்பூன் செய்முறை முதல்ல பீனட்ஸ் வந்து சிக்ஸ் டு செவன் ஹவர்ஸ் நல்லா ஊற வச்சிடணும் ஊற வச்சுட்டு அது அப்படியே தண்ணியெல்லாம் வடி வடிக் கட்டிவிட்டு தண்ணியே இல்லாமல் மிக்சியில் போட்டு அரைக்கணும் தண்ணி நல்ல நைஸாக அரைச்சிடணும் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அதில் இந்த மைதாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு மிக்ஸ் பண்ணணும் ஒரு மூணு ஸ்பூனே போகிறோம் அப்படின்னா நிறுத்திக்கலாம் அதில் தண்ணி அப்சார்வ் பண்ணுறதுக்காக தான் மைதா கலக்குறோம் அது மைதா கலந்துட்டு ஏலக்காய் தூள் கலந்துட்டு குக்கிங் சோடா கலந்துடுவோம் ஒரு ஸ்பூன் நெய்யும் விட்டு நல்லா மாலிஷ் பண்ணலாம் நல்லா பிசஞ்சிக்கணும் நல்லா பிசஞ்சிட்டு சின்ன சின்ன உருண்டைகள்லாம் ஆக்கி ஸ்டவ் பற்ற வச்சுட்டு வானல் வச்சு எண்ணெய் ஊற்றி இதை வந்து இந்த பால்ஸெல்லாம் போட்டு கோல்டன் ப்ரௌன் ஃப்ரை பண்ணி எடுத்துடணும் அதை எடுத்து ஒரு பவுலில் தனியாக வச்சு ஆறு வச்சுருக்கலாம் அப்புறம் ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பாத்திரத்தில் ஒன்றரை கப் தண்ணி ஊற்றி தண்ணி கொதித்ததும் ஒரு கப் சுகர் போட்டுருவோம் சுகர் போட்டு அதை வந்து கலந்து விட்டோனா அந்த சிரப் ஃபார்மில் வந்துடும் வந்த உடனே அதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதையும் நல்லா ஆற வச்சுக்கணும் நல்லா ஆற வச்சிட்டு அந்த கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணிக்கொள்ளி அந்த ஜாமூன் அதை எடுத்து இந்த சுகர் சிரப்பில் போட்டுடணும் போட்டுட்டு ஒரு மணி நேரமாவது ஊற வைக்கணும் சாதாரண குலாப் ஜாமுன் வந்து பத்து நிமிஷத்தில் ஊறிவிடும் இது வந்து ஒன் ஹவர் ஆகும் ஒருக்கு இது ஊறினதும் சூப்பர் டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி பீனட்ஸ் குலாப் ஜாமுன் தயார் இது வந்து கண்டியாக பிடிக்க முடியாது இது பீனட்ஸ் குலோப் ஜாமுன்னே அதே டேஸ்ட் இருக்கும் இது வந்து ஹெல்த்தி நம்ம வீட்லேயே தயாரிக்கிறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒருவர்களே மீண்டும் சந்திப்போம்